அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அரன் இயலான் இல்வாழ்வன் என்பான் பிறன் இயலாள் பெண்மை நயவாதவன் பிறன் இயலாள் பெண்மை நயவாதவன் அரன் இயலான் இல்வாழ்வான் என்பான் என்று கொண்டுகூட்டி நாம் பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் அரண் வழுவாமல் தர்மத்தை விடாம இயல்பாக இல்லற வாழ்வு வாழ்கின்றவன் யார் என்று கேட்டால் மற்றொருவனுக்குரிய மனைவியிடம் பெண்மை நலம் விரும்பாத பெருந்தகைமை உடையவனே ஆவான் என்பது பொழிப்புரை இது கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் வேளாண்மை செய்தற் பொருட்டு இல்வாழ்க்கை மேற்கொண்ட இல்லறத்தான் நிறையுடைய இல்லாளைப் பெற வேண்டுவான் ஆகையால் அவ் இல்லாளுடைய ஒழுக்கம் கெடுமாயின் அல்லது அவள் ஒழுக்கத்தை பிறன் கெடுப்பானாயின் இல்லறம் பாழ்படும் ஆகையால் ஒவ்வொரு இல்லறத்தானும் பிறருடைய மனைவியை பெற்ற தாயெனவே பேண வேண்டும் என்று வள்ளுவெருமான் இங்கே அறுவடை செய்தார் இதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் சொல்கிறேன் அதாவது பரோபகாரத்துக்காக தான் குடும்ப வாழ்க்கையே இருக்குது சமூகத்தில் அரசாங்கத்தினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காகவும் தர்மத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அடுத்த தலைமுறைகளை அறவழியில் வாழும்படி செய்கிறதுக்காகவும் தான் இல்லற வாழ்க்கையே இருக்குது பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது உலக இயல்பு ஆனால் அதை அற வழியிலே ஒழுங்குபடுத்தி இருக்கிறது நம்முடைய அறநூல்களெல்லாம் ஆகவே பரோபகாரத்துக்காக வேண்டிய அந்த பரோபகாரத்தை நம்முடைய இயல்பை ஒழுங்குபடுத்துறதுக்காக வேண்டிய இதை கவனமாக புரிஞ்சுக்கணும் பாலுணர்ச்சி என்பது மனிதனுக்கு இயல்பாக இருக்கிறது ஆனால் அந்த பாலுணர்ச்சியை ஒரு நெறிமுறைக்கு உட்படுத்தி கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து அறத்தினால் பாலுணர்ச்சியை வெல்ல வேண்டும் அதற்காகத்தான் இப்படி குடும்ப அமைப்பு என்பதே நம்முடைய பாரத நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பெரியோர்களால் போற்றி இதுவரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய விஷயங்களை நான் விவரிக்க விரும்பவில்லை எல்லோருக்கும் இந்த உண்மை தெரியும் ஆனால் குடும்ப வாழ்க்கையை பற்றிய அறிவு இல்லாததினால்தான் பல குடும்பங்கள் சீர்குலைந்து போகின்றன என்பதும் நாம் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் காரணம் அறியாமை நம்முடைய பாரத நாட்டின் பண்பாட்டினுடைய தன்மைகளை சரியாக அறிந்து கொள்ளாத தன்மை அதற்குரிய சரியான அமைப்புகள் இல்லை சொல்லி கொடுப்பதற்கு அரசாங்கமும் அதில் தேவையான முயற்சிகளை எடுத்துக்கொள்வதில்லை என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு உண்மையாக இருக்கிறது ஆகவே குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மனைவியினுடைய ஒழுக்கமும் அவனுடைய ஒழுக்கமும் மிக முக்கியம் அந்த ரெண்டு பேருடைய ஒழுக்கமும் கெட்டு போகுமானால் அந்த இல்லறம் என்பது கெட்டுவிடும் பாழ்வட்டு போகும் ஆகவே ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அவர்களுக்குள்ளே உறவுகள் இருந்தாலும் பிறருடைய கணவனையோ மனைவியையோ தாயாகவோ உயர்ந்த நிலையிலே வைத்து அண்ணனாகவோ இப்படி பாவனைகளை உயர்ந்த நிலையிலே வைத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது கருத்து பிறருக்கு உரிய மனைவியினுடைய இனிமையை விரும்பாதவன்தான் அறநெறியை கடைபிடிக்கின்ற விழுமிய இல்வாழ்பவன் என்று சொல்லப்படுவான் என்கிறார் உரையாசிரியர் இயல் என்று இங்கே சொல்லப்படுவது ஒழுக்கம் நெறி விதிகளை உணர்த்துகின்றன இல்வாழ்க்கை நெறி நியமங்களோடு கூடியது இல்லறம் என்கின்ற பெயரால் அதன் இயல்பும் உயர்வும் அறிந்து கொள்ளலாம் குடும்பத்திலே இருந்து அதாவது இல்லத்திலே இருந்து மேற்கொள்ளப்படும் அறம் இதற்கு ஆண் பெண் இருவருடைய துணை அவர்களுடைய குழந்தைகள் உற்றார் சுற்றம் எல்லாமே ஒழுக்கத்திலே நிலை தான் இது சாத்தியமாகும் தொடர்ந்து நாம் நாளை மேலும் படிப்போம் அறன் இயலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலாள் பெண்மை நயவாதவன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்